صلى الله على سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان المساجد لله فلا تدعوا مع الله احد الله الله الله العظيم فقال النبي صلى صلى عليه عليه وسلم وسلم அவர்கள் மீதிலும் அவர்களுடைய பரிசுத்தம் அணியுமார்கள் உத்தம சஹாபாக்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் நாள் வரைக்கும் ரசூ அலி வசல்லம் அவர்களுடைய உயர்தரமான அந்த வாழ்க்கையுடைய முன்மாதிரிகளை யாரெல்லாம் எடுத்து நடக்கிறார்களோ அப்படியாப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொருவர் மீதும் உண்டாவலாம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நல்லடியார்களே நவைத்துள்ளாப்பதும் மசீதில் இல்லாதார் மூலமாக ஹதரத் ரசூலி வசல்லம் அவர்கள் நம்முடைய சுண்ணாக்களின் மூலமாக எந்தெந்த விடயங்களை எடுத்து கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக தவிர்த்து அறமாக்கிக் கொள்ளுமாறு தவிர்த்து அறாமாக்கிக் கொள்ளுமாறு முதலாவதாக உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹு இந்த பூமிக்கு மேலால் இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நானும் நீங்களும் மனிதர்களாக யாரெல்லாம் பிறந்தார்களோ பிறக்க இருக்கிறார்களோ இன்னும் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இப்படியாப்பட்ட அனைவருக்கும் அனுபவிப்பதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்காக அல்லாஹ் நேமத்துகளை கொடுத்திருக்கிறார் அல்லாவுடைய நேமத்துகள் அது உயர்தரமானது முக்கியமானது ஆனாலும் அந்த நேமத்துகளும் சில நேமத்துகள் இருக்கிறது அவை ஈடு கொடுக்க முடியாத அவைகளுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை போல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதே தருணத்தில் எங்களுக்கு மத்தியில் அதாவது நாங்கள் வாழக்கூடிய சூழலில் அல்லாஹ் சுபஹான மஸ்ஜிதுகளை அமைத்து தந்திருப்பது அல்லாவை சுஜூது செய்வதற்காக குறிப்பிட்ட இடங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் ஒரு மசித் இருக்கிறது நாங்கள் வாழக்கூடிய பகுதியில் சுஜூத் செய்வதற்காக ஒரு இடம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதே இது அல்லாவுடைய ஆகப்பெரிய நேமத்தாகும் அன்று கூறிய நல்லடியார்களே அல்லாவுடைய மாளிகைகள் அல்லாவுடைய மசிதுகள் அல்லாவால் அல்லாவுடைய மாளிகைகள் அது பிரமாண்டமான இதே போல ஒரு மசித் இருக்கிறது அது ஓலையால் வெய்யப்பட்டிருக்கிறது அது குடிசையாக இருக்கிறது அதுவும் அல்லாவுடைய மாளிகை தான் வேளாண் பெரியவர்களே அல்லாவுடைய பெரிய மசிதுகள் பிரமாண்டமான மசித்கள் இந்த மசிதுகளுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு கண்ணியம் கொடுக்கிறோமோ இதே கண்ணியம் அந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய மாளிகைக்கும் நானும் நீங்களும் கல்லியப்படுத்த வேண்டும் பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹு சுபகான அல்லாஹ் மனிதர்கள் அல்லாவுடைய அடியார்கள் தன்னுடைய மசிதுக்கு வந்து அவளை சுஜூது செய்ய என்பதை அல்லா விருப்பமாக இருந்து கொண்டிருக்கிறார் பெரியவர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் ஒரு விருந்தாளி ஒரு தூர பிரதேச மனிதன் என்றால் விருந்தாளியாக இந்த மனிதனை கண்ட சந்தோஷத்தில் இந்த மனிதனுக்கு விருந்து கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் யாரு கொடையானியாக இருக்கிறாரோ யாரு வீட்டுக்கு சொந்தக்காரமாக இருக்கிறாரோ இந்த மனிதர் தன்னுடைய சக்திக்கும் மேற்பட்டதாக தங்களுடைய தாக்கத்துக்கும் அதிகமாக செலவினங்கள் ஏற்பாடுகள் வாழ்க்கையில் கண்டுகொண்டிருக்கிறோம் பெரியவர்களே சகோதர்களே அல்லாஹ் அல்லாவுடைய மாளிகைக்கு வரக்கூடிய மக்களை விருந்தாளி என்கிறார் அல்லாவுடைய விருந்தாளிகள் அல்லாவுடைய மாளிகைக்கு வருகிறார்கள் யார் அல்லாவை விருந்துகிறார்களோ விருந்தாளியை கண்ணியதற்காக எவ்வளவு எல்லாம் செலவழிக்கிறானோ கொடையாளிகளுக்கெல்லாம் கொடையாளி அல்லா அவன் இந்த மனிதனுடைய முழு தேவைகளையும் பூர்த்தி செய்கிறான் உலக எழுந்திருக்கிறார்கள் அல்லாக்கு சுபகானுடைய அடியார்கள் இவர்கள் விருந்தாளிகளாக அல்லாவுடைய மசிதை தரிசிக்க வருகிறார்கள் வருகிறார்கள் என்றால் அல்லாஹ் சிறந்த உபகாரங்கள் எதுவண்டா அல்லாஹ் அந்த மனிதனுக்கு தன்னோட நெருக்கத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் அல்லாவோட நெருக்கமாக இருக்கிறார் அல்லாவோட தொடர்பாக இருக்கிறார் கையேந்தி என்ன காரணம் இவர் மஸ்ஜி தொடர்பாக இருக்கிறார் சகோதரர்களே அல்லா அடுத்த அல்ல தனி தொடர்பு வைத்து அல்லாவோடு தொடர்பு கொள்வதற்கு இன்பத்தை கொடுக்கிறார் மேல பெரியவர்களின் சகோதரர்களே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள் செய்கிறார்கள் நல்லவர்கள் செய்கிறார்கள் அவர்கள் வெளி தோற்றத்தில் அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் அவர்களுடைய நடை உடை பாவடைகள் எல்லாம் ஏன் ஒரு படி மேலாக மக்கள் எல்லாம் உறங்கக்கூடிய நேரத்தில் சகஜத்துடைய தொழுகை கூட சொல்கிறார்கள் அல்லாவுடைய முனாஜாத் செய்கிறார்கள் பெரியவர்களே ஆனால் அல்லாவுடைய முனாஜாத்தில் இன்பம் எப்பொழுது ஏற்படும் வேண்டாம் முனாஜாத்தில் எப்பொழுது இன்பம் ஏற்படும் அந்த தொழிலத்தில் இன்பம் ஏற்படும் அடுத்ததாக உலகம் எழுந்திருக்கிறார்கள் அந்த மனிதர் மசிதிக்கு போகிறார் வருகிறார் என்றால் அவருக்கு நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் இவர் ஈமான் தாரி என்பதாக ஈமான் தாரி என்பதாக சாட்சி கூறுங்கள் மேலாள பெரியவர்களே கூறினார்கள் பார்க்கிறீர்கள் அவர் ஈமான் உள்ளவர் என்பதாக கணித்துக்குரிய மேலான பெரியவர்களின் சகோதரர்களே இதனால் அல்லா எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் அவனை சுஜூது செய்ய அவனுடைய மாளிகைக்கு வலுவலுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்க அவர்களை அல்லா சிருஷ்டி அல்லாஹ் படைத்த பொழுது தன்னுடைய அதாவது படைப்பாங்கிய மலக்குமார்களை பார்த்து கூறுகிறார் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் பெரியவர்களே அல்லா குரான் தெளிவுபடுத்துகிறார் எல்லா மக்களும் எல்லா மலக்குமார்களும் தவிர மற்றவர்கள் அனைவரும் சுஜிவு செய்தார்கள் அல்லா கேட்கிறார் அல்லாவுடைய கட்டளை வருகிறது ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது செய்வதற்காக ஆனால் அவன் இருந்தாலும் பரவாயில்லை சைத்தானுக்கு அவன் மல ஆய்க்கா மலக்குமார்கள் இருந்தான் பெரிய அறிவாளியாக இருந்தான் எந்த அந்தத்தில் இருக்கட்டும் ஆனால் அல்லாஹ் சுஜூது கொடுக்கப்பட்ட அந்த இடத்தில் அந்த மன்னன் சுஜூதை தவற விட்டான் அவன் சுஜூ செய்ய இல்லை இதனால யாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாவுடைய சாபம் அவனுக்கு இருக்கிறது மேலான பெரியவர்களே எங்களுடைய மத்தின் நாங்கள் நினைக்கிறோம் மூது செய்யாமல் அல்லாவுடைய ரங்கத்தை விட்டு தூரமான மக்கள் எங்களுடைய சூழலில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சகோதரர்களே மசித் என்கிறது கண்ணியமானது செய்வமோ பெரியவர்களே சகோதரர்களே நாங்க பக்தில வந்து ஒரு மனிதர் என்ன செய்யற அமல் செய்கிறார் சொல்கிறோம் இலாம செய்கிறோம் இதே போல இதர சிக்கர்கள் ஈடுபடுகிறோம் உபதேசங்கள் கேட்கிறோம் செய்கிறோம் இதே போல பல ஹதீசுகள் குரானுடைய ஆட்சிகள் ஒரு மனிதர் மசிதிக்கு வருகிறார் அவர் தொழுகிறார்க்க ஆனா அந்த தொழுகை ஈமான அதிகரிக்கிறது அந்த தொழுகை அவரை விட்டும் அவரை மசிதை விட்டும் தூரமாக்கும் ஒரு மனிதர் வருகிறார் குரான் ஓடுகிறார் பிகிர் செய்கிறார் உபதேசங்கள் கேட்கிறார் குரான் ஹதீச படிக்கிறார் என்றார் அவருக்கு மச்சிதில் படிக்கக்கூடிய இந்த பாடங்கள் மச்சிதில் செய்யக்கூடிய இந்த அமல்கள் அவரை அதிகரிப்பை கருத்து இருக்கிறது அவரே சொற்பத்தில் மச்சிதை விட்டு தூரமாக்கப்பட்ட ஒரு மனிதராக மாறுவார் மேல பெரியவர்களே சகோதரர்களே இதனால மச்சிதென்கிறது வீட்டை போல அல்ல மச்சிதென்கிறது சாதாரண மச்சிதென்ற கண்ணியமான இடம் மசிதங்கிறது மலக்குமார்களுடைய சுகுமத்த இருக்கக்கூடிய இடம் மசித வீடு பெரியவர்களின் சாதாரண இடங்கள் நடக்கிறது இருக்கக்கூடாது மசிதிக்கின்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது அதாவது மசித் இருக்கிறது இந்த மசிது உடைய கண்ணியம் மஸ்ஜித் என்றால் என்ன மசித கண்ணியம் முதலாவது உள்ளத்தில் ஏற்படுது ஒரு மனிதன் மஸ்ஜிக்கு வருகிறோம் நடக்காது இவரான மசிதல விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மனக்குமார்களுக்கு எந்த உடையரும் ஏற்படாது இவரான அந்த மசிதில் இருந்து இமான சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இவரின் மூலமாக உண்டாகும் என்ன காரணம் அவங்க இருக்கிறார் மஸ்ஜித் கண்ணியமான இடம் என்பதை கண்ணியும் மசிதுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த உறுப்போட தான் போராங்க மசித இப்படிதான் இருக்கிறார்கள் இதே போல நாங்களும் போக ஆரம்பிச்சோம் என்றா அது இவருக்கு எந்த மாற்றத்தையும் உருவாக்காது மசித கண்ணியம் உள்ளத்துல இருந்தால்தான் அவருக்கு மாற்றம் உருவா அன்புக்குரிய இஸ்லாமிய நல்ல இதனால மஸ்ஜித் இருக்கிறதே இந்த மஸ்ஜி வணங்கக்கூடிய மக்கள் வருகிறார்கள் அதே போலீசுடைய வார்த்தைகள் இவைகளை பற்றி உண்டான கண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் அடுத்தாங்க உலமாக்கள் கூறுகிறார்கள் மஸ்ஜிதுக்கு ஒரு மனிதர் வருகிறான் என்றார் அவன் வீணான வேலைகளுக்கு வரக்கூடாது ஏன் மசிதிக்கு வரணும் மசிதிக்கு வந்தா இது அல்லாவுடைய மாளிகை விதம் என்ன வந்தால் இன்றைக்கு உலகத்துடைய எல்லா இடங்களுடைய நிலைமை என்ன மசிதுடைய நோக்கம் உண்டு ஆனா மசித போய் செய்யக்கூடிய வேலை வேறதாக இருக்கிறது உலமாக எழுதியிருக்கிறார்கள் மஸித என்ன செய்யணும் மஜிதுக்கு போனா மஸிதில் அமல்கள் இருக்கிறது மஜிதிக்கு போனா மசிதிக்கு அமல்கள் இருக்கிறது அந்த அமலில் ஈடுபடணும் இன்றைக்கு எங்களுடைய சமுதாயத்துல ஒரு கவலையான விடயம் என்னவென்றால் அதிகமான மக்கள் மசிதுல என்ன செய்யணும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் மசிதுக்கு போனா எப்படி நன்மையை கொள்ளை அடிக்கணுமோ இந்த முறை தெரியாமல் இருக்கிறார் இதெல்லாம் நன்மையா இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்குமாட்டு கேட்கிறார்கள் இதனால பெரியவர்களே சாதாரண விஷயம் தான் மசிதிக்கு வருகிறேன் வருகிறேன் வருகிறேன் வலது காலை வைத்து வருவது சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் அதிகமான மக்களிடத்தில் இது சுண்ணத்தாக தருவப்படுவதே கிடையாது அல்லாஹ் அவருடைய ரக்மத்தை ஊறுத்து பிரித்து போகக்கூடிய ரமத்தை இந்த மாளிகையில் சகோதரர்களே அல்லாவுடைய இதனால் தான் கூறினார்கள் அல்லாஹ் வாங்க அல்லாஹ் அல்லாடு அல்லாடு அல்லாவுடைய ரக்மத்துடைய கனவுகளை திறந்து கொடுவாய் வருவதன் மூலமா வேளாண் பெரியவர்களே மசதுல கண்ட மக்களுக்கு செல்றது இது இருக்கிறது அதே போல அதோல் அழகிய செல்லும் அவர்கள் இடத்துல ஒரு சகாபி வந்து கேட்டார்கள் முஸ்லிம் சரிவாக்கப்பட்ட அதிகப்படுத்தி போங்க சுஜூதுகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் வேளாண் பெரியவர்களே நாங்க எங்கள வாழ்க்கையில இன்னைக்கு சுஜூது செய்தோம் தான் வருகிற அதாவது மக்கள் தொல்கிறார்கள் அதிகமான மக்கள் தொழுகிறார்கள் தொலிகையில் இரண்டு இரண்டு சொல்ல வேண்டும் பெரியவர்களே நாங்க எத்தனை பேர் நவீன தொலிகைகள் சொல்கிறோம் தொழுகிறோம் இதே போல இன்னும் சில சுண்ணத்தான தொழுகைகள் சொல்கிறோம் பொதுவாக நேரம் கழிக்க கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் அதிகமான நேரத்தில் அதாவது ஒரு மனிதர் எங்களுக்கு ஜும்மாவுடைய நேரத்தில் அதாவது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆரம்ப நேரத்தில் வந்தால் என்ன கூலி அதற்கு பின்னால வந்தால் என்ன கூலி இமாம் ஹசீம் அதாவது நின்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் வந்தால் என்ன கூலியில இருக்கிறது இந்த ஆரம்போ அந்த நேரத்தில் அல்லாவுக்காவின் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டே இருங்க மேலான பெரியவர்களே சகோதரிகளே எங்களுடைய நப்பிளுடைய தொழுகை எங்க போய்விட்டது நானும் தான் யோசிச்சு பகலுடைய நேரத்தில் நபிலான தொழுகை அல்லாவுக்காகவே ஒரு சுமே அந்த குறிப்பிடப்பட்ட தலையை கீழே சந்தர்ப்பங்கள் சகோதரர்களே இதனால அல்லாஹ் எந்த அளவுக்கு திறந்து வைத்திருக்கிறான் மக்கள் ஒருவதற்கான அவர்கள் கூறினார்கள் ம செய்ய அமல்கள்ருனிதன் மிததுல விழுந்திருக்க கூடிய ஒரு அதாவது ஒரு ஊத்தை தூண்டி ஒரு ஆற்றப்பட வேண்டிய ஒரு ஒரு ஊத்தையை எடுத்து மஸிதிக்கு வெளியால வீசினார் இதனுடைய கூலியும் எனக்கு காட்டப்படும் என்றார் பெரியவர்களே இதனால மஸித முக்கியமான இடமாக இருக்கிறது இதே போல உணவாக்கள் கூறுகிறார்கள் மசிதிக்கு வரக்கூடிய நேரத்தில் அதாவதுக்கு நடந்து வரக்கூடிய மக்களாக பலர்கள் சாபாக்கள் கேட்டார்கள் யார சூடல்லாம் வீடு ரொம்ப தூரமாக இருக்கிறது அதாவது பார்வை இல்லாத சஹாபி யாரும் கூட்டிக் கொண்டு வாரதுக்கு யாருமே இல்லை என்ன செய்வோம் ஆரம்பத்தை அனுமதி கொடுத்தார்கள் வீட்டுல தொழுதுக்கோங்க மீண்டும் அனைத்து கேட்டார்கள் அதானுடைய சத்தம் கேட்கிறதா அன்பார் இல்லாத சகாபிக்கு அதானுடைய சத்தம் கேட்டா மசிதிக்கு வரணும் வேண்டாம் நாங்க எங்க போறோம் பெரியவர்களே மஸிதிக்கு நடந்து வாரது ஆகப்பெரிய சுங்கத்தாக இருக்கிறது இதே போல மஸ்திக்கு தன்னை தயார்படுத்துகிறது மசிதுக்காக தன்னை ஆயத்தம் செய்கிறது எத்தனை பேர் இருக்கிறோம் எல்லா நேரத்திலும் இருக்கிறோம் எல்லாரும் பெரியவர்களே சிறக்கிற ஆடை சிறந்த ஆடை அணிய வேண்டிய இடம் அல்லாவுடைய மாதிரி இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள்ல சிறந்த வாசனை திரையம் பூச வேண்டிய இடம் அல்லாவுடைய பெரிய இருக்கூடியவர்கள் குரான் மதரசாக்கள் என்ற அடிப்படையில் மஸ்திக்கு வருகிறார்கள் இவர்களுடைய சுத்தத்துடைய விடயத்தில் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு கர்ஷனை காட்டுகிறார் அந்த ஆடையே எப்படி இருக்கிறது அந்த எங்களுடைய குழந்தை அல்லது நாங்கள் ஒரு பங்குக்கு போகக்கூடிய நேரத்தில் முக்கியமான இடத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் நாங்கள் பார்க்கிறதே மக்கள் பார்ப்பார்கள் மக்கள் என்ன யார் என்று பார்ப்பார்கள் அழகாக போகணும் அழகான ஆடை இருக்கணும் அழகான வாசலை இருக்கணும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே பார்ப்பவன் எல்லாத்தையும் பார்ப்பவனை விட அல்லா எங்களை கொண்டிருக்கிறார் அவனால தான் உலகம் இயங்குகிறது அவனுக்கு முன்னால் வரப்போகிறோம் எங்களுடைய ஆடையுடைய நிலைமை எங்களுடைய ஆடையுடைய நிலைமையவர்களே வாசனை திரவியம் அல்லா வலிசெல்லாம் பயன்படுத்த ஒரு சுண்ணத்தான அமல் இந்த சுண்ணத்துக்கு எவ்வளவு பணம் கொடுத்து செலவழிச்சு வாசனை திரவியங்களை வாங்கி பயன்படுத்தலாம் ஆனா இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த பேசியம் தலையங்கத்துக்கு கீழ பாதிக்கிறார்கள் இதுல சில கட்டங்கள்ல சில பேசியங்கள்லோல் கலக்கப்பட்டிருக்கிறது அல்கஹோல் என்பது இஸ்லாமிய சரிய கூறிய விடயம் என்ன வேண்டாம் நஜீசுடைய சாராயம் என்கிறது நஜீஸ் இதனோடு மசித்துக்கு வர முடியாது நாங்க அதாவது கொள்கையுடைய சருத்துக்களை பாக்கிறோம் இருக்கணும் ஆடை சுத்தமாக இருக்கணும் சொல்லக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் இந்த அதாவது கலந்த இந்த வாசனை திறன் எங்களோட நாங்க வந்தோம் என்றா எங்கட உடம்பு கடிச்சிருக்கிறோம் எங்கட ஆடை கடிச்சிருக்கிறோம் நிறைய கலந்து இருக்கிறவே எவ்வாறு கொள்கையை தைரியமா வந்து இதான பெரியவர்களே சகோதரர்களே இதனால அழகிய தோட்டத்துல அல்லா குரான் போற நேரத்துல தொழிலுக்கு சந்திக்க போகக்கூடிய நேரத்துல நீங்க அழகா இருக்கீங்கன்னு செல்ல இல்ல அல்லா பேசுற விஷயம் நீங்க மசிதுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அழகாக போங்க வாசத்தோட போங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சிறந்த ஆடை அணிந்து கொண்டு போங்க எண்ணித்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே இதே போல அடுத்ததாக எழுதி அல்லாவுடைய இதை தவிர்ந்த பேச்சுகள் மசித் இருக்கவே கூடாது கூறுகிறார்கள் துனியா சம்பந்தப்பட்ட விடயங்கள் இது மாத்திரமல்ல எந்த அமல்கள் அமல்கள் இந்த அமல்கள் கூட மசதி செய்யக்கூடாது விளையாட்டை பற்றி தெரியவர்களே அல்ல ஆகப்பெரிய கொடூரமானதுதான் மொபைல் போனை பாதிக்கிறோம் மசிதிக்குள்ளால இருந்து கொண்டு மொபைல் போன் பாதிக்கிறோம் அதுக்குள்ள எது எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் மசூல் உட்கார்ந்து நாங்கள் உபயோகக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அந்த அளவுக்கு எகூதிகள் நசாராக்கள் எங்களுடைய மசிதிக்குள்ளது அதாவது ஒரு அல்லாவுடைய சிந்தனை விட்டு தூரமாக்கூடிய சாதனங்களை அவன் மஸதுக்குள்ளால கொண்டு வந்து சேர்த்திருக்கான் ஏதான பெரியவர்களே இதே போல அங்கு பேசக்கூடாது அந்த இடத்துல அதாவது தேவையில்லாத விடயங்கள் தேவையில்லாத அமல்கள் செய்யக்கூடாது மஸ்ஜித் இருக்கிறதே மஸ்ஜி மஸ்ஜித் மாத்திரமல்ல மஸ்ஜி இவர்கள் கூறினார்கள் இவர்கள் அல்ல நபி அவர்கள் எந்தளவு கண்ணியர்கள் எந்தளவு கண்யப்படுத்தினார்கள் நபி அவர்களுடைய காலத்தில் அபு பக்ரீக் ரவி அல்லா பானு அவர்கள் அவர்களை இமாமல் செய்தார்கள் இதனால் அவர்களை எந்தளவு கண்ணியப்படுத்தினார்கள் மசூடைய இமாம் என்கிறது மசூடைய முகத்தின் என்கிறது மசூடைய அந்த கடமைகள் இயங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே இவர்கள் சாதாரண தொழில் செய்யக்கூடிய மக்களை போல அல்ல இவர்கள் கண்ணியமானவர்கள் அல்லாம் இவர்களை இருபத்தி நாலு மனுஷ மசில் இருக்கிறார் பெரியவர்களே சகோதரர்களே நாங்க என்ன செய்வோம் மசூதுக்கு வருகிறோம் சொல்லுகிறோம் அவசரமா வெளியில போறோம் என்ன காரணம் துன்யாவுடைய மச்சதி கண்டே வைத்திருக்கிறார் இவர்கள் அந்த அசாது சுப்பால அல்லாவுடைய அந்த நாட்டு பிரகாரம் அவர்கள் ஒரு சகாதியாக இருந்தார்களே எப்படி ஒரு முஹாக மாறினார்கள் இதே போல அல்லா அந்த இடத்துக்கு கபூல் செய்திருக்கிறார் அவர்களை நாங்க கண்யப்படுத்துறோமோ இதே போல இந்த இமாம்களும் கண்யப்படுத்தப்படுறேன் இதே மொண்டு அதே இமாம் அதே இமாமுக்கு அவருடைய இந்த நிலைமை மோசமானது மசிதுக்குள்ளாக பேசுகிறோம் ஏதா பெரியவர்களே மஸிதில அல்ல அவனுக்காக வேண்டி அமைத்திருக்கக்கூடிய மாளிகைகள் இந்த மாளிகைகள் வேறில்லாத பேச்சுக்களுக்கு இடமே கிடையாது அதாவது வாசனைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவு வகைகள் அதை வெல்லக்கூடாக இருக்கலாம் அது வந்து வெங்காயமாக இருக்கலாம் இவைகளை சாப்பிட்டு விட்டு மசிதுக்கு வர வேண்டாம் என்றார் எங்கள் இருக்கிறார்கள் எங்கள் மக்கள் இருக்கிறார்கள் அல்லா மன்னிக்க வேண்டும் அவர்கள் சில பாவினைகள் விடயங்களோடு மசிதிக்கு வருகிறார்கள் வெங்காயத்தோடு வெள்ளப்பூழோடு அந்த வாசனையோடு மசிதிக்கு வர முடியாது என்றா பயன்படுத்துவதற்கு அழாம விடயங்களோடு மசிதிக்கு அதே வாசனையோடு வராங்கன்றா நாம் எவ்வளவு பயப்படுறோம் பெரியவர்களே சகோதரர்களே இதே போல எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சில அசுத்தங்கள் அது எங்களுடைய கால உடம்பால் வரக்கூடிய ரத்தமாக இருக்கலாம் இன்னும் சில வருத்துக்களாக இருக்கலாம் இதே போல ஆரம்பத்தை சென்றதை போல ஹராம் கலந்த கலந்த சில புரோக்கியங்கள் அடிச்சு கொண்டு வருகிறோம் அந்த நேரத்தில் அந்த வாசனைகள் மசிதோட கலக்குகிறது இது கூடாது அறாமாக்க இருக்கலாம் விடயங்களை செய்ய முடியாது சாப்பிடுவதை முடியாது ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள் அங்குதான் தூங்க வேண்டும் பசிகள் சாப்பிடுவதற்கு ஒரு இடம் வைத்திருக்கிறார்கள் அங்குதான் சாப்பிட வேண்டும் அல்லாவுடைய மாளிகை கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய இடங்கள் சந்தித்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே இதனால இந்த மசித்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத விளையாட்டுகள் தேவையில்லாத அதாவது வழக்கு வம்புகள் இவைகள் பேச வந்த இடங்கள் அல்ல இது நாங்க என்ன செய்யறோம்டா ஊர்ல நடக்கக்கூடிய எங்கே ஒரு மூளையில முடுக்கல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க மசித கொண்டு வருகிறோம் ஏ மசித தீர்ப்பு கிடைச்சா நல்ல தீர்ப்பு என்பதாக பெரியவர்களே சகோதரர்களே மசிதாவுடைய சேர்த்து யாரையும் அழைக்க வேண்டாம் என்கிறார் பெரியவர்களே பிரச்சனைகள் பேச வேண்டிய வாக்குவாதங்கள் கருத்து முரண்பாடுகள் இவைகள் பேசக்கூடிய இடங்கள் அல்ல மசித்கள் மசதிகள் சத்தத்தை உயர்த்தி அடுத்த மக்களுக்கு இடங்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள் அல்ல வேளாண் பெரியவர்களே நிர்வாகத்துடைய சில கூட்டங்கள் அல்லது ஊருடைய முக்கியமான கூட்டங்களுக்காக மசதிகளை பயன்படுத்துகிறார்கள் தவறும் கிடையாது முக்கியமான ஒரு ஆனால் அந்த மசூராக்கள் அந்த இடங்கள் அந்த கூட்டங்கள் சத்தம் உயர்கிறது இதுதான் பிரச்சனை எந்த அளவுக்கு ஒரு மனிதர் உலமாக்கல் எழுதிருக்கிறார்கள் ஒரு மனிதர் குரான் ஓதுகிறார் குரான் சத்தம் விட்டு ஓடுகிறார் குரானுடைய சட்டம் வேண்டாம் நாங்க அடுத்த விடயங்களை பேசுறதுக்கு எந்த அளவு இருக்கும் வேளாண் பெரியவர்களே சகோதரர்களே இதே ஒரு முக்கியமான விடயம் தான் அல்லாஹு தாரா சூரா பணி இஸ்ராயில் பத்தி பேசுகிறார் அதாவது அதரத் ல் இவர்களுக்கு அவர்களுடைய அந்த பயணத்தை பத்தி பேசின பின்னாலிசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறந்த விடயம் அவர்களுக்கு தௌராத் அந்த வேதம் கொடுக்கப்பட்டது இந்த தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சம்பவத்தையும் கூறுகிறார் அதற்கு பின்னால பனீஸ்வரர்கள் நடந்த பிரச்சனைகளை பேசுகிறார் பெரிய நடந்து அவர்கள் அல்லா நிலைமையில் பாவங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் பாவங்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் உருவாக்கிறார் ரெண்டு மனிர்களை இவர்கள் பாவத்தில் ஈடுபட்டனால இவர்களுக்கு அல்லா சாப்பிட்டு விட்டார் ஒருவர் தான் ஜானூத் என்று சொல்லக்கூடியவர் அடுத்தவர்தான் குப்து நசர் என்று சொல்லக்கூடியவர் என்று சொல்லக்கூடியவன் இவன் யார் என்றா இவன் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தவன் ஆனால் இவன் தினாவி மூலமாக பிறந்தவர் பிறந்து தன்னுடைய தாய் என்ன செய்யறாள் என்ற அந்த குழந்தைய பக்கத்துல வைத்து விட்டு சென்று விட்டார் சூறால இரண்டு முறைகள் அல்லாவை மறந்து அல்லாவுக்கு மாற்றமாக சில செயல்பாடுகள் ஈடுபட்டார்கள் என்பதின் காரணமாக அல்லாஹ் இரண்டு முறையில் சோதனைகளை கொடுத்தார் அல்லாஹ் பேசுகிறார் அனுப்பின அவ செழிப்பை கலட்டுவதற்காக அடுத்தபடியாக அல்லாவுடைய மசித்க்கு நுழைவதற்கு நுழைவதற்காக உணவாக்கல் கூறுகிறார்கள் அல்லாவுடைய மாளிகை அதாவது இரண்டாவது கட்டப்பட்ட மசூத் மசூத் அஃசா ஹராம் அதாவது காவத்துள்ளா கட்டப்பட்டு நாற்பது வருடங்கள் அல்லது நாற்பது வருடங்களுக்கு பின்னால இந்த மசூத் கட்டப்படுகிறது ஆனால் அல்லாஹ் என்ன செய்தார என்றா இந்த மசிது அக்ஸாவுக்குள்ளாலுக்கு அந்த மசிதை வசப்படுத்தி கொடுத்து அந்த மசிதுக்குள்ளைகள் அனுமதி கொடுத்தார் என்ன காரணம் எழுதுகிறார்கள் எப்பொழுதே ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மசித்கள் இந்த மசிதுக்குள்ள சூழல இருக்கக்கூடிய மக்கள் அல்லாவை மறந்து அல்லாவுக்கு மாற்றமாக பாவகரமான காரியங்கள் ஈடுபடுவாங்கடா அதனுடைய பிரதிபலன் அதனுடைய பாதிப்பு மசதுகள் சகோதரர்களே மசதுக்கு வேண்டாம் மசதுக்கு சூழால இருக்கக்கூடிய பாவங்கள் மற்றதுக்குள்ளால ஒரு நிலைமையை பார்த்து வேண்டாம் பாவம் செஞ்சோம் வேண்டாம் தேவையில்லாத காட்சிகளை பார்த்தோம் உள்ள தேவையில்லாத பேச்ச பேசுவோம் மேல பெரியவர்களே சகோதரர்களே அல்ல பாதுகாக்க வேண்டும் அல்ல நிலைமையை மக்கள் நிறைய நிலைமையா மாத்திருக்கிறார் எங்களுடைய மக்கள் ஓரில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் மற்றருடைய தொழுகைக்கு வர மறுக்கிறார்கள் அல்லாவுடைய மாளிகையை சுஜி செய்ய மறுக்கிறார்கள் அவர்கள் வருவதற்கு தயங்குகிறார்கள் என்றால் பெரிய வியாபாரத்தில் நச்சம் ஏற்படுகிறது அதாவது என்னுடைய நிலைமைகள் சீராக வாழ்க்கையில் வியாபாரத்தில் லாபம் ஏற்பட வேண்டும் என்றா எங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்றா இஸ்லாமியர்கள் மக்கள் தலை நிமிர்ந்தவர்களாக வாழ வேண்டும் என்றா அல்லாவுடைய மசதிகள் அயாத்தாக்கப்பட வேண்டும் அல்லாவுடைய மச்சதிகள் சுஜூ செய்யப்பட வேண்டும் அல்லாவுடைய மச்சதிகள் அல்லாண்டு பேசப்பட வேண்டும் ஏதான் பெரியவர்களை சொகோதர்களே இதனால அடுத்த மனிதர்களை குறை கூறி அடுத்த மனிதர்களை குறை கூறி வாழக்கூடியவர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாவை முன்னோக்கி அல்லாண்டு வாழக்கூடியவர்கள் மசிதை ஒழுக்கங்கள் கண்ணியவர்களின் கண்ணிய மசிதிகள் மக்கள் வந்து அல்லாவுடைய விருந்தாளிகளாக மாற வேண்டும் என்பதைதான் அல்லாவுடைய ஆசையாக பெரியவர்களே சகோதரர்களே எல்லா எங்களுக்கு குறுகூறு கால வாழ்க்கையை தந்திருக்கிறார் இந்த வாழ்க்கையை இன்றோ நாளோ முடிய போகிறது ஆனால் அல்லாஹ் அந்த வாழ்க்கையை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவுத்துக்கு பின்னால வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவதற்கு மசிதிகள் இன்னும் சில இஸ்லாமிய அடையாள சின்னங்களை தந்திருக்கிறார் எனவே மேலான பெரியவர்களே சகோதரர்களை இந்த சின்னங்கள் இந்த இஸ்லாமிய அடையாளங்களை நாங்கள் பாதுகாத்தோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகம் என்ன வரும் உலகத்திற்கு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சமுதாயமாக மாறுவோம் எனவே அல்லாஹா எங்களுடைய மசிதிகளை நாங்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவானாக மசிதிகளுடைய பேரி மற்ற சத்தங்களை உயர்த்தாமல் மற்றவர்கள் எவ்வாறு இருக்குமாறு எங்களுக்கு படித்து தந்தார்களோ இதே பிரகாரம் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாங்க பாவங்களை மன்னிப்பானாம களிமாவின் மூலமாக மக்களுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை கபூல் செய்வானாக பாவங்களை மன்னித்து அவர்களை கபூல் எங்களுடைய கடைசி வார்த்தை